வணக்கம் ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் 1. செல்சியா கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளராக பிராங்க் லாம்பார்டு நியமிக்கப்பட்டுள்ளார் 2. ஜூலை இரண்டு இரண்டாயிரத்தி அன்று பூமியின் மொத்த சூரிய கிரகணம் தென் அமெரிக்க பகுதியில் காணப்பட்டது மூன்று பத்தொன்பது இருபதாம் பருவத்திற்கான கரீப் ரக பயிர்களின் குறைந்தபட்ச ஆதரவு விலையை அரசு உயர்த்தியுள்ளது இனி இன்றைய நட்டனை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று கப்பல் போக்குவரத்திற்கு இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இரண்டு UPSC மற்றும் எந்த நாட்டின் சிவில் சர்வீஸ் கவுன்சில் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது மூன்று பனிப்பாறை ஆபத்துகள் மற்றும் அபாயங்கள் குறித்து என் டி எம் ஏ எங்கு விழிப்புணர்வு கூட்டத்தை நடத்தப்போகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி